சச்சிதானிணே நமோ வேதாந்த रवे बुद्धि ரவேயனிதே ரம் வேஜாஸ் வந்தே முனி சகசிரமூர் புருஷோத்தம சேற்றோ சகசிரியை ரவுதிரீச்சிரமோர்ஜித்தாசன சப்தாதிக்சப்தசக த்ரி சிசிரீகர அரௌத்ரஹா குண்டலி சக்ரி விக்கிரமி இந்த நாலு நாமாக்களுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் இந்த விக்கிரமாங்கிற சப்தத்துக்கு விக்கிரமி அப்படின்னா ஒன்று அவருடைய ஆற்றல் சூரத்தனம் இன்னொன்று அவர் காலை ஒரு கால பூமியில் ஊன்றி இன்னொரு காலம் மேலே இது பண்ணுது இது யாராலையும் முடியாது அசேஷ புருஷேபியா இந்த ரெண்டு விஷயமும் பகவானுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலோ பகவான் அந்த பண்ணின அந்த அவதார லீலையோ யாராலையும் பண்ண முடியாது ஆகையினால் அவருக்கு பேர் விக்ரமி அசேஷ புருஷேபியா விலக்ஷம் அஸ்ஸை द्वयंच, अशेष, पुरुषेभ्या, விலட்சணம் பாதபிக்ஷேபா சௌரியம் இந்த ரெண்டுமே மற்றவங்களை கா மற்றவங்களோட பா ஒப்பிட்டு பார்க்குற போது யாராலேயும் முடிய ஆகினாலும் அவருக்கு பேர் விக்ரமி அப்புறம் ஊர்ஜிதாசனா ஊர்ஜிதாசனா பவர்ஃபுல் என்னது ஆணை பவர்ஃபுல் பவர்ஃபுல் கமேண்ட் பவர்ஃபுல் கமாண்ட் இங்கிலீஷில் சொன்னால் உறுதியான ஆணை தமிழில் சொன்னால் உறுதியான ஆணை இங்கிலீஷில் சொன்னால் பவர்ஃபுல் கமாண்ட் ஊர்ஜித அப்படின்னு சொன்னால் தமிழ்லேயே சொல்கிறோம் இல்லையா ஊர்ஜிதம் ஆகிடுது இவன் வந்து நல்லது பண்ணியிருக்கான் இவன் தப்பு பண்ணலை அப்படிங்கிற நான் அந்த பாசிட்டிவாக சொல்கிறேன் இவன் இந்த தப்பை பண்ணலை அப்படின்னு ஊர்ஜிதம் ஆகிடுது அப்படி சொல்கிறோம் இவன் இந்த தப்பை பண்ணியிருக்கான்னு ஊர்ஜிதம் ஆகிடுது அப்படி சொல்கிறோம் இல்லையா ஊர்ஜிதம்னா தீர்மானமாயிடுது உறுதியாகிடுது அப்படின்னு அர்த்தம் ஆக ஊர்ஜித சப்தத்துக்கு அர்த்தம் உறுதி பவர்ஃபுல் அப்படிங்கிற அர்த்தம் வருகிறது ஆக ஸ்ருதி ஸ்மிருதி படிக்கலாம் ஸ்ருதிஸ்மிருதி லக்ஷணம் ூர்ஜிம்ாசனமதிமேேஸிய வ <coughs> इति ஆக்ாட்சேமேஷீ ஊர்ஜிதாசன்க்க ஆச்சாரியர் சொல்றார் ஸ்ருதிஸ்மிருதி லக்ஷணம் ஊர்ஜிதம் சாசனம் அசி இவருடைய உறுதியான ஆணைகள் எதன் வாயிலாக வெளிப்படுகிறதுனா ஸ்ருதிஸ்மிருதிகள்னா பகவானுடைய ஆஜை ஏஷ ஆதேச உபதேஷனிஷத்து ஏததனுஷாசனம் ஏதனுஷாசனம் சாசனம்னா கட்டளை உறுதி அதனாலதான் இந்த ஜெயினர்கள்னா ஜெயினம் ஜெயத்தி சாசனம்னு போடுவார்கள் ஆணையை வெற்றி கொள்வது ஜெயினம் ஜெயினம்னு சொன்னாலே ஜினஹா அதாவது இந்திரியங்களை கட்டுப்படுத்திய கட்டுப்படுத்துகிறவர்கள்னு அர்த்தம் ஆக ஜினாங்கிறதே வந்து நம்ம ஜிதாங்கிறத அவங்க ஜினகாங்கிறாங்க இந்த தா த த அதே குரூப்பில் வரதுனால ஜிதாஹா இந்திரியாணி சர்வாணி ஜிதாஹா தே ஜி ஜ இத்தை அதுதான் ஜம் வந்து ஜின ஜின ஜெயினா அப்புறம் ஸ்ரவண அமணா இதெல்லாம் பேர் வந்து எதுக்கு எதை சொல்கிறோன்னா ஊர் அவங்க ஜெய்னம் ஜெயத்தி சாசனம் பாங்க எப்போ பேசி முடித்தாலும் அவங்க பேசி முடிக்கிறபோது ஜெயினம் ஜெய்த்தி சாசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புலநடக்கத்தை உடையவனே ஆணையை வெற்றி கொள்வான் ஆணையை வெற்றி கொள்வான் அப்படின்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட்டை பிடிச்சிடுவாங்க அவங்களுடைய கொள்கை அப்படி இருந்தது என்ன அவங்க கத்திரிய பிரதானம் அதனால் ஜெயினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கொள்கைகளாலும் இதனாலேயும் அரசாங்கத்தை அரசனை மாற்றிடுவாங்க அவங்க மதத்துக்கு அப்படி நடந்திருக்கு அதனால தான் இப்போ பார்க்குறோம் ராஜா மாறிவிட்டான் பாண்டிய மன்னன் மாறிவிட்டான் மங்கையர்கரசி மாறல அப்புறம் திருஞான வந்தார் அப்புறம் கூட வாதம் பண்ணார் அப்படிலாம் படிக்கிறோமே இதுக்காக சொல்கிறேன் இங்கே என்ன சொல்கிறார் ஸ்ருதி ஸ்மிருதி லக்ஷணம் சாசனம் அசிதி ஊர்ஜிதாசன ஆக ஊர்ஜிதம் சாசனம்னால் என்ன ஸ்மிருதி ஸ்ருதிஸ்மிருதி லக்ஷணம் வேதங்கள் தான் உறுதியான ஆணை உறுதியான ஆணை அந்த உறுதியான ஆணையை உருவாக்கினவர் யார் வேதங்கள் வாயிலாக இறைவன் ஆகையினால் மகாவிஷ்ணுவுக்கு திருநாமம் என்ன ஊர்ஜிதாசனாய நமஹா வேதங்களை கட்டளையாக பிறப்பித்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் மக்கள் வாழ்க்கைக்கு வேதங்களை கட்டளையாக பிறப்பித்தவருக்கு நமஸ்காரம் ஜீவாத்மா மனுஷரீரத்தில் ஜீவாத்மா அதுக்கு ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் ஆனால் இது எங்கே இருக்குதுன்னு எந்த புஸ்தத்துலேயும் காணும் இதனுடைய ஆத்தன்டிசிட்டி தெரியல அதாவது எங்கே இருக்குதுன்னு தெரியல ஆனால் ஆச்சாரியர் கோட் பண்ணுறார் சுங்கராச்சாரியர் கோட் பண்ணுறதுனால ஏதோ எங்கேயோ இருக்கணும் ஸ்ருதிஸ்மிருதி மமைவாக்ஞே என்னுடைய கட்டளை தான் என்னுடைய ஆணைதான் அது எஸ் தேங்கிய வர்த்தத்தை யஹா தேல்லங்க தேன ஸ்ருதிஸ்மிருதி யார் இந்த ரெண்டையும் மீறி வாழ்கிறானோ ஆக்ஞாட்சேதி என்னுடைய கட்டளையை அவன் மீறான் கட்டளையை அழிக்கிறான் ஆக்ஞாட்சேதி மமத்வேஷி நான் வேத ரூபமாக சாஸ்திர ரூபமாக இருக்கேன் என்ன அவன் துவேஷிக்கிறான் அதான் பிரம்மத்வேஷின்னு பேர் பிரம்மத்வேஷின்னா சாஸ்திரத்வேஷி பிராமணனை துவேஷிக்கிறாங்கிறது அது பிராமணன் அதை படிக்கிறதுனால ஆனால் பிரம்மத்வேஷி அப்படிங்கிறது இருக்குது ஒரு பாபமாக சொல்லியிருக்கு ஆ மமத்வேஷி என்ன வெறுக்கின்றவன் மத்பக்தோபி எங்கிட்ட பக்தி இருந்தாலும் பகவானிடத்தில் பக்தி இருக்குது ஆனால் அவரோட சாஸ்திரத்தை தேசிக்கிறான் மத்பக்தோபி ந வைஷ்ணவா என்னிடத்தில் அவன் அன்பு செலுத்தி பகவான் இடத்துல பக்தி செலுத்தினாலும் கூட என்னுடைய வேத சாஸ்திரங்களை மீறி வாழ்ந்தானே ஆனால் அவன் வைஷ்ணவனாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இது பகவதா அப்படின்னு கோட் பண்ணுறார் அடுத்தது जात्या दीनाम। जात्या दीनाम। शब्देन यतो விக்கமயூர்ஜிசன முடிஞ்ச அடுத்ததுகாப்பித்தூத்தீனம் அஷக்கமன ச்சரம்யிம்பரம் பதம் இதுச்ஸ்மதி அதிமம் அதித்தை கடந்து அரியப்படுபவன் இதை இப்ப இப்போ முண்டக்கோ உபநிஷம் கேனோபனிஷத்தில் அனுபூதி பிரகாசத்தில் ஆத்ம வித்யா உன்னலையும் பார்த்துன்னு இருக்கும் இதே வா இதே இதெல்லாம் வந்துருக்கு சப்த பிரவருத்தி ஹேத்து நாம் சப்தம் பிரவருத்திக்கிறதுக்கு ஹேத்து என்ன வேணும் ஜாத்தியாதி ஜாதி குண கிரியா ஷஷ்டின்னு அங்கே இருந்தது ஸ்லோகத்தில் ஷஷ்டி ஜாதி கிரியா ஆக அதாவது ஜாதி குண கிரியா சம்பந்த ரூடி அஞ்சு வகையிலையும் கடவுளை நம்ம இது பண்ண முடியாது ஏன்னா சப்தத்துக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய ஜாத்தியாதீனாம் அசம்பாத் பகவான் எதோடையும் சம்பந்தப்படுத்த முடியாது இதோட சம்பந்தப்பட்டவர் எல்லாமே அவராக இருக்கிற போது எங்கும் அவர் இருக்கிறார் எப்பொழுதும் அவர் இருக்கிறார் எல்லாமாக அவர் இருக்கிறாருங்கிற போது அவரை எந்த ஜாத்தியில் போடுறது எந்த செயலில் போடுறது எந்த சம்பந்தத்தில் போடுறது எந்த குணத்தில் போடுறது ரூடியில் எங்கே போடுறது முடியாது ஆகையினால சப்தப்பிரவர்த்தி ஹேத்துனாம் அசம்பவாத் சப்தப்பிரவர்த்தி ஹேத்துனாம் ஜாத்தியாதீனாம் ஜாத்தியாதீனா சப்தப்பிரவர்த்தி ஹேதுனாம் அசம்பவாத் ஹேதுநாம்னர்த்தம் ஜாத்தியாதீனாம் சப்தேன பக்தும் அசக்யத்வாத் சப்தத்தினால சொல்லால அவரை வந்து பகவானை டிஸ்கிரைப் பண்ணிட முடியாது இப்போ சகசிராம படிச்சுன்னு இருக்கும் எல்லாம் சப்த ரூபம்தான் ஓர் நாமம் ஓர் ஆயிரம் நாமங்கள் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு கிடையாது ஒரு நாமம் கிடையாது ஒரு ரூபம் ஒரு நாமம் சொல்ல முடியாது நாம ரூப விவர்ஜிதாக அப்பேற்பட்டவருக்கு நாம் நம்முடைய மனசுக்கு பக்குவப்படுத்துறதுக்காக நமக்கு ஒரு ரூபம் இருக்குது நமக்கு ஒரு நாமா நமக்கு ஒரு என்னது ஒரு ஒரு என்னது ஒரு இன்டிவிஜுவாலிட்டி இருக்குது ஈகோ இருக்குது சுய கெளரவம் இருக்குது செல்ஃப் எஸ்டீம் இருக்குது சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கோம் நம்ம சுயமரியாதை மற்றவனுக்கு மரியாதை சுயமரியாதை கட்சி என்ன சொல்கிறான வைத்து அசக்கியத்துவாத் ஷப்ததி கப்தத்தை கடந்த கடந்தவராக அறியப்படுகிறார் இந்த ககா இருக்கே இந்த கம் தாத்துவுக்கு ஞானார்த்தகானங்கிற பொருளை கொடுக்கக்கூடியது சப்தம் அதித்திய கம்யத்தை நியாயத்தை இது சப்தாதிகா அப்படின்னு இப்போது உபனிஷத்து சொல்லியிருக்கேன் அதை கோட் பண்ணுற ஸ்ருதி எதோ வாச்சோ நிவர்த்தனே அப்பிராப்பிய மனசா சகா தைத்திரிய உபனிஷத்தில் இருக்கு ரெண்டாவது இதில் நாலாவது அணுவாக்கம் எதனிடத்தில் மனதும் சொற்களும் அடைய முடியாமல் திரும்பி விடுகின்றனவோ அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் ஆக பிரம்மத்துக்கிட்ட போக முடியல சப்தமும் போக முடியல மனசும் போக முடியல ஆக வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதது ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்ரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சாம் மகோச்சர மனோவாச்சம் அகோச்சரம் இங்கே இல்லை இருக்கு அப்ரமேயா ஸ்வப்பிரகாஷா அப்ரமேயோ ஸ்வப்பிரகாஷோ பத்மனா பிரபு அப்படின்னு இங்கே வந்துருக்கு அங்கே வந்து அப்ரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சா மகோச்சரா இருக்கு ஆகா பிரம்மன் புரியாமல் இதில் ரொம்ப சூக்மம் என்னென்னா தத்துவம் புரியாமல் துவம் வந்து மனதுக்கு வாக்குக்கு எட்டாதுங்கிற அந்த சென்டென்ஸு புரியாது அதுதான் கஷ்டம் அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் பரம்பொருள் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாது அப்படிங்கிறது எப்போ புரியும் பிரம்ம தத்துவம் புரியாமல் இந்த சென்டென்ஸே புரியாது கடவுள் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவர் அப்படின்னா அப்போ கடவுள் மனதுக்கும் வாக்குக்கு எட்டாதவர் கடவுள் இருக்காரா இல்லையா இருக்கார் அவர் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாது அப்போ கடவுள் இருக்கார்னு உனக்கு புரிஞ்சிருக்கோ புரிஞ்சாதான் மனதுக்கும் வாக்குக்கு எட்டாதவர்ங்கிறது புரியும் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவர் சிம்பிளாக நம்ம சாஸ்திரத்தில் கைனோ பிரசத்தை வச்சுன்னு சொல்லிவிடுறோம் கடவுளால் தான் மனதும் வாக்கும் வேலை செய்கிறது மனசும் வாக்கும் கடவுளால் வேலை செய்கிறது கடவுளை எப்படி காட்ட முடியும் அதுக்கு சிம்பிளாக நம்மளை தான் பிரமாணமாக எடுத்துக்கோம் நம்ம அனுபவம் தான் என்னுடைய சொற்களையும் மனதையும் அறிகின்ற நான் சொற்களுக்கும் மனதுக்கும் வேறானவர் ஆகையினால் சொற்கள் என்னை உணர்த்த மாட்டா சொற்களை நான் அறிகிறேன் எண்ணங்களை நான் அறிகிறேன் ஆகவே என்னால் அறியப்படுபவை என்னை அறிய அறிவிக்க மாட்டா அப்படிங்கிறத புரிஞ்சாதான் ஏன்னா எனக்கும் இறைவனுக்கும் வேற்றுமை இல்லை அவர் எல்லாமாக இருப்பதால் நானாகவும் அவர் இருக்கிறார் அகமாத்மா குடாகேஷ சர்வூதாசயஸ்தா க்ஷேத்தாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரத சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டம் பரமேஸ்வரம் சர்வபூதமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி இது மாதிரி நிறைய வாக்கியங்கள் சொல்லுது ஆகா பகவான் ஆத்மாவாகவே பகவான் இருக்காருங்கிற உண்மையை உணர்ந்தாதான் இதெல்லாம் புரியும் இது சிருஷ்டி கர்த்தா இருக்காருங்கிறது ஒரு அனுமானம் ஏதோ ஒரு ஒரு நம்பிக்கை ஆனால் வந்து அது வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னா ஆதி முதற்றே உலகு வாலறிவன் அப்படிலாம் சொல்லலாம் சொற்களால் சொல்லலாம் ஆனால் அந்த சொற்கள் ஒரு கோணத்தில் அதை உணர்த்துறது அதைத்தான் நம்ம பார்க்குறோம் அதனால தான் அது என்னது அத்தத் ரூபேண இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறது டேரெக்டாக இல்லை என் நேத்தி நேத்தி வச்சனைகி நிகமாக அவோச்சுஹூ அதை தான் சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்துங்கிறது இதுதான் சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து அப்படிங்கிறது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதுங்கிற விஷயத்தை தான் அப்படி சொல்கிறேன் அசக்கியத்துவாத்து இந்த மந்திர ஸ்ருதியை கோட் பண்ணார் அப்புறம் என்ன சொல்கிறார் நஷப்தகோச்சரம் எஸ்ய எஸ்ய சப்த கோச்சரம் நப எஸ்ய பரம்பதம் அதோடு கனெக்ட் பண்ணும் எஸ்ய பரம்பதம் சப்தகோச்சரம் நபதி யோகித்யேயம் பவதி எஸ்எ பரம்பதம் யாருடைய பரமபதமானது ஷப்த கோச்சரம் நபதி சப்தத்துக்கு புற பொ பொருளாக ஆறுதில்லை சொல்லுக்கு பொருளாவதில்லை ஆனால் யோகிகளால் தியானிக்கப்படுகிறது அந்த பரமபதமானது எஸ்ய பரம் பதம் யோகித்யேயம் பவதி தது சப்தகோச்சரம் நபதி அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் இதுக்கு முதல் லைன் என்னன்னு தெரியல செகண்ட் லைனை மாத்திரம் கோட் பண்ணுறார் ஸ்ருதிருதிப்ப ஆதீனு போட்ட இது மாதிரி எத்தனையோ இருக்குது நீ வேணால் தேடிக்கோ நான் ரெண்டே ரெண்டு தான் சொல்லுவேன் நீ வேணால் தேடி தெரிஞ்சுக்கோ இது மாதிரி நிறைய இருக்குது வாக்கியங்கள் மனசை வேதம் ஆப்தவியம்னு இருக்குது சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் வேதவச்சசாக்கேயம் அதான் நம்ம சொல்கிறது உண்டு இல்லையா relative words can't reveal the absolute object think think relative words alla apekshika shabdaha atyantika vastum nabodhayati dapek shabdan galepome apekshika are relative words can't reveal absolute thing then how can i know the absolute reality abdin kelta if you contradict those words you can understand somehow you can understand the absolute reality or absolute thing adha atmagaave irkar nu dhan porinjikona adi shankararam bramha sutra vicharam pandra bodu bramha sutra vicharam pandrathunala enakkena prayojanam appdinu kelta atmadaam pa bramhamay irukke atmava bramhama therinjikrathunala samsara nivruti irukke adunala bramha vicharam pandronna பிரம்மனை பற்றி தெரிஞ்சு எனக்கு என்னையே ஆக போகிறதுன்னு கேட்டான் பூர்வபக்ஷம் ஏதோ பிரம்மம் பிரம்மம்னு சொல்லிகிட்டே இருக்கையிலே பிரம்மத்தை தெரிஞ்சு எனக்கு என்ன ஆக போகிறது அந்த பிரம்மன் நீ தான் தெரிஞ்சுக்க போகிறேன் பிரம்மம் வந்து உனக்கு வேறையாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு வேணால் அனுகிரகம் கிடைக்கல அது வேறு விஷயம் ஆனால் அந்த பிரம்மம் நீன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே பிரயோஜனம்னு பிரம்ம விசாரேன பிரயோஜனம் கீம் அப்படின்னா பிரம்மைவ ஆத்மா ஆத்மா இல்லை ஆத்மா சப்த அகோச்சராக் வாங்மனச மனா அகோச்சர வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவது ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப என்னென்னா பகிர்முகம் பகிர்முகா எனது துஷ்கரம் அந்தர்முகாந்தம் சுகரம் பிரத்யாவகமியம் சுசுகம் கற்றுமவியம் புரிஞ்சுக்கணும் இத்திஸ்மிருதிப்பினி அடுத்தது அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் சர்வேதே வேத தாத்யேண தமே வதந்தீகேத वेदैश्च எத் பதமா வேதைச்சை அகமேவ் ஸ்மிருஷ் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் யோகித்யேயங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா யோகிகளால் என்னது அத்தத்யாவிரத்தி ரூபமாக அறியப்பட்டு தியானிக்கப்படுகிறது அப்படி போட்டுக்கணும் யோகித்யேம்னால் யோகி ஜேயம்னு சொன்னாலும் தப்பு இல்லை பக்குவம் உள்ளவர்களால் அறியப்பட்டு தியானிக்கப்படுகிறது அப்படி போட்டுக்கணும் யோகித்யேயத்துக்கு இப்போ இதுக்கு என்ன சொல்கிறோன்னா சப்த சகா சப்தத்தினால் அறியப்படுபவராக இருக்கார் முதல்ல என்ன சொல்கிறது வேத சப்தங்களால் அறியப்படுறார் இந்த லௌகிக சப்தங்களால் அறியப்படாதவர் லௌகிக சப்தங்களால் அறியப்படவர் பக்குவப்படாத மனசுக்கும் உலகியல் சொற்களுக்கும் புலப்படாது ஆனால் வைதிக சப்தம் அபௌருஷய சப்தத்தினால அபௌருஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஸ்மிருதியினுடைய சப்தத்தினால் பௌருஷய ஸ்மிருதி வாக்கியங்கள் அபௌருஷய ஸ்ருதி வாக்கியங்கள் இதனால் அறியப்படுறவர் அப்படின்னு ஆகிறது சப்த சப்தத்தோடு கூட இருக்கிறான் வேதத்துக்கூடவே இருக்கார் சப்தேன சஹ வர்த்தத்தை இது ஷப்த சக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படி சொல்லியிருக்கிறதுனால சர்வே வேதாக அது ஆச்சாரியருடைய வாக்கியம் அது தாத்பரியேன தமேவதி எல்லா வேதங்கள் வேதங்களும் பரம தாத்பரியமாக அதாவது மையக்கருத்தாக பரம தாத்பரியமாக அவரேதான் சொல்கிறார்கள் அந்த முழுமையான நிறைவான பரம்பொருளை பற்றியே சொல்லுகிறார்கள் வதந்தி இப்தசகா சப்தசக்தத்துக்கு அர்த்தம் அதுக்கு கொட்டேஷன் கொடுக்குறார் சர்வே வேதா எத் பதமாக மனந்தி தபாகம்சிச்ச சர்வாணி எத் வதந்தி எதிச்சந்தோரச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷ்யே அதுதான் இப்போ பிரம்மசூத்திர க்ளாஸ்லேயே அதுதான் போயின்னு இருக்கு சர்வே வேதாக யதமாக இந்த டாபிக் இதோட சம்பந்தப்பட்டதான் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி கோட் பண்ணுறார் கீதையை வேதைஷ் சர்வெர் அகமேவிய எல்லா வேதங்களாலும் அறியப்படுகின்றவன் நானே இது ஸ்மிருதேஷ் தேர் ஃபோர் என்னதுன்னா தாத்பரியேண தமேவதி இது சப்தசகா சப்தத்தினால தான் அவர் அறியறோம் வைதிக வேதசப்தங்களை உபனிஷத் வாக்கியங்கள் மூலமாகத்தான் உபநிஷத் பிரதிபாதியம் பிரம்ம உபநிஷத்துக்களால் பிரதிபாதிக்கப்படுகிற அந்த பிரம்மத்தை தான் நம்ம அறிகிறோம் அதுதான் இந்த விவேகஜூடாமணி ஸ்லோகம் சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் அகோச்சரம் தம் சர்வ வேதாந்த சித்தாந்த அதுதான் கோவிந்தன் அதுதான் பரமானந்தம் அவர் தான் குருவாக இருக்கார் அவரை நமஸ்காரம் பண்ணுறேன் சர்வேதாந்தித்தோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சதுகுரும் பிரணத்தமியம் இது ஸ்மிருஷ் அடுத்தது சொல்கிறோமே அது மாதிரி தாபத்தய அபிதப்ன விஸ்ராமஸ்தான சிசிரகா ஏர்கண்டிஷனாக இருக்கார்னு சொல்கிறார் எப்படி எப்படி சொல்கிறேன் ஏர் கண்டிஷனாக இருக்கார் சிசிரகான்னு சொன்னால் சூடோடு வர்றவன குளிர்ச்சி ப இருக்கார் அப்படிங்குற தாபத்த அபிதப்தானாம் மூணு தாபம் என்னதுன்னு ஆத்தியாத்மிக தாப்பா ஆதி பௌத்திக தாபக ஆதி தெய்வீக தாப்பக ஒன்று இவனுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் இவனோட ஃபிசிக்கல் பாடி இமோஷனல் ப்ராப்ளம் தன்னை சரி பண்ணிக்க முடியல தனக்கு இன்டலெக்சுவல் ப்ராப்ளம் தங்கிட்டே இருக்கிற தோஷம் அது தனக்கே ஒருத்தம் நான் இப்படி இருக்கேன் எனக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது என்னால் நான் மாற்றிக்கணும்னு நினச்சாலும் மாற்றிக்க முடியலையே முட்டி வலிக்கிறது முழங்கால் வலிக்கிறது முது வலிக்கிறது எல்லாம் ஆத்தியாத்மிக தாப்பாக துக்கம் எல்லாம் மறக்க அடிச்சுடுவார் தத்துவத்தையே தியானம் பண்ணிட்டு தான் உடம்பே மறந்து போயிடும் உடம்பு மனசு எல்லாம் ப்ராப்ளம்லாம் போய்டும் அதே மாதிரி என் சுற்றி வரை இவெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க கூட சேர்ந்துருக்க முடியலை இது மாதிரிலாம் சொல்கிறோம் ஆதி பௌத்திக தாபா சாயங்காலமான கொசு கிடைக்கிறது காலம்புறையான ஆறு மணிக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கும் கொசுவோட நேரமாக இருக்குது ராத்திரி திடீர்னு எலக்ட்ரிசிட்டி போயிடுது, ஏசி ஆஃப் ஆகிடுறது ஃபேன் ஓட மாட்டேங்கிறது எல்லாம் பௌத்திக தாப்பாக வேணும்னே என் ரூம் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான் வெளியில் இதெல்லாம் சொல்கிறாள் நிறைய பேர் அவன் இன்னொருத்தன் சந்தோஷமாக இருக்குது ஒன்றும் பிடிக்க மாட்டேங்கிறது அப்புறம் ஆதி தெய்வ தெய்வீக தாப்பகம் கொரோனா உலகம் முழுக்க பேண்டமிக்குங்கிறான் எல்லாம் அவஸ்தப்படுது இதெல்லாம் தெரியாது நம்ம பாட்டுக்கு விஸ்வசாஸ்தனம் படிச்சுட்டு இருந்தோமான படித்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தோமானா என்ன ஆதி தெய்வீக தாபம் தெரியறதில்ல ஆத்யாத்மிக தாபம் தெரிகிறதில்ல ஆதி பௌதிக தாபம் தெரிகிறது சூடு சுரணையே இல்லை காரணம் என்னென்னா ஞானம் தியானம் அதில் எல்லாம் மறந்து போயிடுது அதுக்கு அதுக்கு ஹோல்டாக இருக்கிறவர் யாருன்னா சிசிரகா குளிர்ச்சி சிசிரகான்னு சொன்னால் சிசிர அப்படி சொல்கிறோம் இல்லையா சிசிர ரிதவ்னா மாசி மாதமும் பங்குனி மாதமும் சிசிர ரித்தவ் ஆமாம் சிசிர ரித்தவ் சொல்கிறோம் இல்லையா கிரீஷ்மத்து அப்படியெல்லாம் வரிசையாக சொல்கிறோமே தானே ஆமாம் சிசிர ருத்தம் அப்படின்னா குளிர்ச்சியான காலம்னு அர்த்தம் ஹேமந்த ருத்துன்னா மார்கழி தை ஐ திங் அப்படி நினைக்கிறேன் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாஷி சைஹரே நர்த்துனா தேவாஹா வேதம் சொல்கிறது வேதத்தில் இந்த ரித்து வர்ணனைகள்லாம் நிறைய இருக்குது கால வர்ணனைகள்லாம் நிறைய எல்லாம் எல்லாம் இதோட சம்மந்தப்படு அந்தந்த ரித்துக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த தர்மானுஷ்டானங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதெல்லாம் அந்த இதில் தர்ம சிந்து நிர்ணய சிந்து மாதிரி புஸ்தகங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு ஒரு எத்தனை பூஜை இருக்குது எத்தனை அனுஷ்டானங்கள் இருக்குது அகத்தாபத்திரைய அபி அபிதப்தானாம் அந்த சமயத்தில் வி ரெஸ்ட் பிளேஸ் உபநிஷத் சொல்கிறது இல்லையா பிரதிவேஷோ சி நீதான் எனக்கு ஓய்விடம் இதெல்லாம் இந்த ஊரில் இருக்கிற ப்ராப்ளம் வீட்டில் ப்ராப்ளம் எனக்கே என்னோடய ப்ராப்ளம் நானே ப்ராப்ளமாக இருக்கேன் என்னை சுற்றி இருக்கிறவன் நிறைய பிரச்சனை பண்ணுறான் போராடுக்கு இந்த கொரோனா வேறு இத்தனை நாளையும் படாத பாடுபட்டுருக்கேன் தான் எல்லாம் மறந்துவிடும் அந்நா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமா எல்லாத்தையும் மறந்துட்டு பகவானையே நினச்சிக்கோ விஸ்ராமஸ்தானத்வாத் அவர் ரெஸ்ட் பிளேஸ் அதனால தான் உபனிஷத்து என்ன பண்ணிட்டு நீ எங்கிட்ட வந்துடுது மா இறைவா நீ என்னுடைய ஓய்விடமாக இருக்கிறாய் நீ என்னை வந்து அடைவாயாக என்னை காப்பாயாக பிரபாகி எப்படி பிரபா என்னை காப்பாற்றுற எப்படி காப்பாற்றுறதுன்னு நீ வந்துவிடும் நான் உன்கிட்ட வரலாட்டால் நீ எங்கிட்ட வந்துவிடும் சுவாமி அதனால் நீ எங்கிட்ட வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது உபனிஷத்து பிரதிவேஷம் ஆவகந்தி மந்திரத்தில் கடைசியில் இருக்கு ஆவகந்தி ஹோமமெல்லாம் பண்ணுறான் எல்லாம் பண்ணிவிட்டு எங்கிட்ட பிரம்மச்சாரிகள்லாம் நிறைய பேர் வந்து படிக்கட்டோங்கிறான் எனக்கு அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வேணுங்கிறான் ஆனால் ஒன்றும் இது அல்டிமேட் இல்லைங்கிறான் ம் இவன் என்ன பண்ணுறான் சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரணும்னு பிரார்த்தனை பண்ணுறான் அதுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு வேண்டிய பணம் அதுக்கு வேண்டிய பசுமாடு அதுக்கு வேண்டிய வஸ்திரங்கள் அதுக்கு வேண்டிய பா இருப்பிடம் ஜலம் சௌகரியங்கள்லாம் வேணும் அப்பறம் சொல்கிறான் கடைசியில் இது எனக்கு இது என்னுடைய முடிவான குறிக்கோள் கிடையாதுங்கிறான் இந்த பாடம் நடத்தின்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறது என்னுடைய முடிவான குறிக்கோள் இல்லை எப்படி எல்லாம் வந்து என்ன யா பப்பிரவத்தாயி எதா மாசா அஹர்ஜரம் ஏம் மாம் ப்ரம்மச்சாரிணாத்தயன் சர்வஸ்வாஹா அப்படிலாம் சொல்லிவிட்டு எல்லாம் பிரம்மச்சாரிகள்லாம் வரணும் எல்லாரும் வரட்டும் தாத்த ஆயன் துர்வஸ்வாஹா அப்படி சொல்லிவிட்டு கடைசியில் பிரதிவேசோசி இறைவா நீ ஓய்விடமாக இருக்கிறாய் விஸ்ராமஸ்தானம் பிரபாகி மா பிரபாய் மந்திரம் இப்படி இருக்குது பிரதிவேஷோ சி பிரமாபாகி பிரமா பத்யஸ்வ அப்படி இருக்கு ஆகினால் என்ன சொல்கிறான் பிரதிவேஷோ சி நீ எனக்கு ஓய்விடமாக இருக்கிறாய் மா பிரபாகி என்னை காப்பாற்று எப்படின்னா மா பிரபத்யஸ்வ நீ வந்துடும் நான் உன்ன சரணாகதி பண்ணுறதுக்கு பதிலாக நீ என்ன சரணாகதின்னா என்ன அர்த்தம் நீ எங்கிட்ட வந்துடும் கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா நான் உள்ளுக்குள்ளே இருக்கேன் என்னை மீறி அவன் கடுமையான பண்ணி என்னையும் கஷ்டப்படுத்துறாங்கிறார் மாம் செய்வான் தரீரஸ்தம் உடம்புக்குள்ளே இருக்கிற என்னையும் கஷ்டப்படுத்துனான் இவையதோ ஹோரை தபஸ் பண்ணி அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்பியே தோஜனாக கர்ஷயந்த ஷரீரஸ்தம் மாம் செய்வான் கர்ஷயந்த ஷரீரஸ்தம் மாம் செய்வ இப்படி இருக்கு வாக்கியம் தான் வித்யாசுர நிச்சயான் அவர்களை அசுர குணமுடையவர்கள் என்று நிச்சயம் வேணு இப்போ பகவான் வந்து என்ன இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கா தான் அவரை விட்டுட்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைஞ்சு கடைசியில் சாந்தி எங்கே என்ன சாந்தமும் லேக்கா சௌக்கியமும் அதனால் பகவான் இப்படியே இருக்கார் கூடவே பக்கத்துலேயே இருக்கார் எப்பவும் நம்மளை தாப்பத்திரைய அபிதப்தான மூணு விதமான கஷ்டம் ஒன்று வெளியில் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் ஸோ மெனி ப்ராப்ளம் நமக்கு ஆசை இருக்கிறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் அந்த கதை சொல்கிறாங்களே அந்த பருந்து பருந்தோ இன்னும் ஒரு காக்காயோ பருந்தோ அது ஏதோ வாயில் ஏதோ ஆகாரத்தை வச்சுட்டுருக்கு சுற்றி வரை நிறைய ஓடுறது பார்த்துது இது வச்சிருந்தால் அதனே வந்ததுன்னா யாதனின் யாதனின் இங்கேயா நோதல் அதனின் அதனின் விட்டு உடுத்து விட்டு உடனே ஒன்றுத்தையும் காணும் க்ஷீணே வித்தே கஃப்பரிவாரா பணம் இல்லைன்னா சுற்றி யார் இருக்க போகிற வயசிகதே கஷ்காம விகாரா சுஷ்கே நீரே கஷ்காசாரா க்ஷீணே வித்தே கஃபரிவாரா ஞாத்தே தத்துவே ஆஹிசிர அப்படின்னு அர்த்தம் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கார் பகவான் அடுத்தது ஷர்வரீக்கரீக்கரங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் சம்சாரிணம் ஆத்மா சர்வரிவரீ ஜானினா புனாரி தாமும் जागर्ति ீக்காூத்தியூத்தா நஷா பசியோ முனைக்க ஷர்வரி கரகானன் அர்த்தம் சம்சாரினாம் ஆத்மனா ஷர்வரி இவ ஷர்வரி அதாவது சம்சாரிகளுக்கு ஆத்மா இருக்கே பரமாத்மா சம்சாரிகளுக்கு இந்த ஜீவாத்மா இப்போ வந்து ஞாபகம் இவன் வந்து ஜீவாத்ம புத்தி உள்ளேவனாக இருந்தால் கூட தான் பரமாத்மாங்கிறது அவனுக்கு புரியவே மாட்டேங்குது தேகாத்மவாதிக்கு ஜீவாத்மா ஷர்வரியாக ஜீாத்மவனுக்கு பிரம்மாத்ம புத்தி ஷர்வரியாக இருக்குது ஷர்வரினால் இருட்டு மாதிரி புரிய மாட்டேங்கிறதுனு அர்த்தம் இருட்டில் ஒன்றும் வழங்காத மாதிரி இங்கேயும் ஒன்றும் வழங்க மாட்டேங்கிறது முதல்ல வேதத்தில் பூர்வ பாகத்தில் சொல்லிவிட்டு தொம் ஜீவஹான் வேதத்தில் அந்த பாகத்தில் சொல்கிறது தொம் பிரம்மாங்கிறது தேகாத்ம புத்தி உள்ளவனுக்கு ஜீவாத்ம புத்தியே புரிய மாட்டேங்கிறது உடம்பு வேறு நாம் வேறுங்கிறதே நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு புரிய மாட்டேங்கிறது அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க அதனால் இதுக்கு பிற பிறவி நிறைய இருக்குது இதுக்கு முன்னாடி பிற வந்திருக்கு உடம்பு நிறைய எடுத்திருக்கு இதுக்கப்புறம் உடம்பு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி எடுத்தாலும் நல்ல பிறவியாக எடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் கூட நிறைய பேருக்கு அதே புரிய மாட்டேங்குது அது புரியலன்னா அது இருட்டு மாதிரி இருக்குது அவனுக்கு அது இருள் போன்று இருக்கிறது அதெல்லாம் சொல்கிறார் ஷர்வரி இவ ஷர்வரி சம்சாரிகளுக்கு ஆத்மா சம்சாரினான்னா ஜீவானாம் தான் அர்த்தம் சம்சாரிங்கிற பதத்தை யூஸ் பண்ணிட்டாலே யார் சம்சாரி ஜீவனா தேகமாக சிம்பிள் ஆ வேணா தேகத்தை உடையவனுக்கு என்ன மாதிரி சொல்லுவோன்னா ஊர் ஊராக இருக்கான் மாற்றின் இருக்கான் இதுக்கு சந்தோஷம் கொடுக்குமா அது சந்தோஷம் கொடுக்குமான்னு சுற்றிகிட்டே இருக்கான் பணம் சந்தோஷம் கொடுக்குமா மனைவி மக்கள் சந்தோஷம் கொடுப்பார்களா அப்படின்னு இதில் அதில் ஊழல்றான்னு கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணலாம் சாஸ்திரத்தில் சம்சாரின்னு சொன்னாலே ஜீவான் தான் அர்த்தம் ஏன்னா இவன் தானே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேஷயனம் இக சம்சாரே பகு துஸ்தாரே கிருபையா பாரே முராரே இவன் தான் சம்சாரி உடம்பு உடம்பாக எடுத்துட்டுருக்கான் வா இந்த வாழ்க்கையில் வந்து நான் சின்ன வயசில் ஒரு ஊரில் இருந்தேன் இந்த வயசில் இன்னொரு ஊருக்கு வந்தேன் அந்த அப்புறம் அங்கே போனேன் வயசாக வயசாக ஒரு வயசுலேருந்து இன்னொரு வயதுக்கு சம்சாரம் போடுறோம் உழல்றான் நம்ம என்ன சொல்கிறோம் உழல்றதுங்கிறோம் உழல்றதுன்னா என்ன அர்த்தம் எதையோ உன்னை பார்த்து ஆசைப்பட்றான் ஆசைப்பட்டதை வாங்கி உள்ளே வச்சுக்கிறான் வச்சது எங்கேயும் போயிடப்படாதுன்னு நினைக்கிறான் அதை போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாமோ தகுடுதத்தம் பண்ணுறான் இதுதான் சம்சாரம்னு சாதாரணமாக சொல்கிறது ராக ஷோகா மோகா ராக ஷோக மோகந்தான் சம்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் சாதாரணமாக பேசுகிறபோது மனிதனுக்கு வந்து பற்று கவலை குழப்பம் இதுலேயே உழல்றான் புதுசு புதுசாக பற்றை வாங்குகிறான் புதுசு புதுசாக என்ன பண்ணுறான்னா கவலைப்படுறான் அந்த கவலைக்கு இந்த கவலை புதுக்கவலைன்னா அது பழைய கவலை இது புதுக்கவலை நீ வருங்காலத்தில் என்ன கவலை வர பொருதோ தெரியலே அந்த கவலை அதுக்கப்புறம் என்னென்னா தப்பு தப்பாக டிசிஷன் எடுக்கிறது கவலையை போக்கணும்னா சீக்கிரம் கவலை போகணும் சீக்கிரம் கவலை போகணும்னா என்ன பண்ணும் இன்ஸ்டன்ட் கவலை போகணும்னா என்ன பண்ணுறது பண்ணு அக்கிரமம் அதர்மத்தை அப்போ சீக்கிரம் கவலை போய்டும் ஆனால் பர்மனெண்டாக துக்கத்துக்கு விதை போட்டுட்டான் நிரந்தரமான துன்பத்திற்கு விதையிட்டாயிற்று தற்காலிகமாக துன்பத்திற்கு ஒரு வழி கண்டுபிடிச்சுவிட்டான் ஆனால் பெர்மனண்ட்டாக துக்கத்துக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணி வச்சுவிட்டான் அது அவனுக்கு தெரியலப்பா எத்தனை ஜென்மம் எடுத்தோம்னு தெரியல அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ இன்னம் எத்தனை எத்தனை பிறவியோ இறைவா கச்சி ஏ கம்பனே இப்போ இதெல்லாம் என்ன பொய்யா தூங்கி தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம் தூங்கி தூங்கி எழுந்த மாதிரி தானே தனம் இது பண்ணி ஒரு டைம் போயின்ட்டே இருக்கே ஒரு ஒரு க்ஷணமும் சம்சாரம்தான் அடுத்த க்ஷணத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணுறோம் ஒரு க்ஷணத்தில் க்ஷணக் கண அநியத்தை சுபாவ ஏன்னா ரொம்ப நான் இந்த இடத்துல வந்து ஷர்வரீ கரஹாங்கிறதுக்கு ஆச்சாரியால் இதை எடுத்துன்னு விட்டார் பகவான் எல்லாருக்கும் இருட்டை பண்ணுறான் அஜ்ஞானிக்கு ஒரு வகையான இருட்டு ஞானிக்கு ஒரு வகையான இருட்டுங்கிறார் அஜானிக்கு எது இருட்டாக மாதிரியாக இருக்கோ அது ஞானிக்கு இருட்டு இல்லை பகல்கிறத விட இருட்டு இல்லை அப்படிங்கிறார் இது தர்க்கசாஸ்திரத்துக்குள்ள நுழைய வேண்டாம் அப்போ அஜானிக்கு வந்து எது இருட்டு மாதிரி இருக்கோ புரியவே மாட்டேங்கிறது சுவாமி நீங்கள் சொல்கிற ஜீவாத்ம தத்துவமும் புரிய மாட்டேங்கிறது பரமாத்ம தத்துவம் கண்டிப்பாக புரியவே புரியலை அப்படி இருக்கிற போது எனக்கு என்னென்னா பணம் தான் சந்தோஷம் கொடுக்குங்கிற எண்ணம் தீவிரமாக இருக்குது பணம் சந்தோஷம் கொடுக்க போகிறது அது எனக்கு தெளிவாக தெரியுதுங்கிறான் இவன் என்ன சொல்கிறான் பணம் வந்து உன்னை நிம்மதி இல்லாமல் பண்ணிடும்டா அப்படிங்கிறான் இவனுக்கு அது தெளிவாக தெரியுது அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் மூட ஜகிஹி தனாகம திருஷ்ணா செல்வம் அது பெற்றால் அர்க்கு வாங்கே செயல் இப்படி சொல்லி பார்க்குறான் இல்லை எனக்கு இது தெளிவாக இருக்குது இந்த உலகத்தில் வந்து பணம் இருந்தால் தான் சுவாமி மரியாதை பணம் இல்லைன்னா அது என்ன யாராக இருந்தாலும் சரி மரியாதை கிடையாது சரி பணத்துக்கு தான் மரியாதைன்னா உனக்கு மரியாதை இல்லை இல்லை உனக்கு மரியாதையை கொடுக்குறது மாத்திரம் பாரு பணத்துக்கு மரியாதை பணம் இருந்தால் தான் உனக்கு மரியாதை என்ன அப்போ பணத்தினால தானே உனக்கு மரியாதை இப்போ உனக்கு உண்மையிலே மரியாதை இல்லைன்னு தான் அர்த்தம் இப்போ உனக்கு உண்மையிலே மரியாதை இல்லாத வஸ்துவுக்கு நீ ஏன் ஏற்பாடு கஷ்டப்படுறேன் உனக்கு மரியாதை வந்து சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது உனக்கு உண்மையான மரியாதை வேணுன்னா உன்னை உண்மையாக உன்னை மாத்திரம் விரும்புகிறவனாக இருக்கணும் அப்படி யார் இருக்கா உன்னோட பணத்துக்காக தான் உன்னை விரும்பிறான் அப்படின்னா என்னத்துக்கு இது இல்லை இல்லை பணத்தை சம்பாதிச்சு எனக்கு மரியாதையை வாங்கணும்னா அது போலித்தனம் தானே யோசிச்சு பார்த்தா என்ன தோன்றுறது எனக்குன்னு நான் பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னை மதிக்கிறேன் யார் அதுதானே முக்கியம் அது புரியாது அதுதான் இருட்டு மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது புரிகிற மாதிரி இருக்குது ஆனாலும் அதில் தான் மனசு இருக்குது இப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது பகவான் சொல்லிவிட்டார் யோகக்ஷேமும் வகாமியகம்னு சொல்லிவிட்டார் சாப்பிட்றதுக்கு கொடுப்பேன் உடுத்திக்கிறதுக்கு கொடுப்பேன் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கைக்கு கஷ்டம் இல்லாமல் நான் பார்த்துப்பேன் ஆனால் ஒன்றும் என்ன விடாமல் நீ நினைக்கணும் அனன்யாஸ் சிந்தையந்தகா அனன்யாச்சி தயந்தோமாம் ஏ ஜன பரியபாசத்தை தேசா நித்தியாபியுக்தானாம் யோகக்ஷேமும் வகாமியாக நீயே எஃபர்ட்டு போட்டு பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோ நான் வேண்டான்னு சொல்லுது ஆனால் நீ என்ன விடாமல் தியானம் பண்ணியா நான் உன்னை பார்த்துக்க வேண்டியதே பொறுப்பு நான் டெஸ்டெல்லாம் பண்ணுவேன் நிஜமாவே நீ என்ன நினைக்கிறியா விடாம அப்படின்னு பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்லலை பகவான் சொல்கிறது நான் உன்னை விடாமல் பார்ப்பேன் நிறைய கஷ்டம் கொடுப்பேன் அந்த கஷ்டத்துலேயும் என்னை நீ என்னை வந்து மறக்காமல் இருந்து விடாமல் அதிகம் உன்னோட பக்தி அதிகமாகி எடுத்து என்னை பற்றியே நீ அதிகமாக சிந்தனை பண்ணுறேன்னு சொன்னால் நிச்சயமாக நான் தான் உன்னை பார்த்துவேன் எங்கிருந்தோ கொண்டுருவேன் யார் மூலமாவது அனுப்பிச்சி வைப்பேன் தெய்வம் மனுஷ ரூபேன பண்ணுவார் நமக்கு தான் அது பரவாயில்லை கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் நான் ஏதோ என்னோடய பாவத்தை எல்லாம் போக்கி எனக்கு சீக்கிரம் அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் பண்ணுறார் அப்படின்னு நினைக்க வேண்டாமோ அப்படி என்ன பாவம் பண்ணிவிட்டேன் நான் அப்படின்னா அது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது யாருக்கு தெரியும் இப்போ இருக்கிறத வச்சு அனுமானந்தான் பண்ண ஆ சம்சாரினாம் ஆத்மா ஷர்வரி இவ ஷர்வரி அங்கே ஆச்சாரியால் சொல்கிறார் பரமார்த்த தத்துவம் நிஷா நிஷாம்பர் அதாவது அஜானிகளுக்கு பரமார்த்த தத்துவம் நிஷா நிஷா அதாவது அங்கே இடத்துல நிஷாங்கிறது பரமார்த்த தத்துவம் பிரம்மன் அர்த்தம் பரமார்த்த தத்துவம் பிரம்ம தத்துவம் அவனுக்கு இருட்டு மாதிரி இருக்குது புரிய மாட்டேங்கு ஆனால் ஞானிகளுக்கு என்னென்ன அங்கே என்ன சொல்லியிருக்கு சர்வபூத்தான் அந்த ஸ்லோகம் இருக்கு யா நிஷா சர்வபூதானாம் தஸ்ஷாம் ஜாகிரத்தை சம்யமி எஸ்யாம் ஜாகிருதி பூதானி சா நிஷா பசியத்தோ முனே என்ன சொல்லியிருக்கார் எல்லாருக்கும் எது இருட்டு மாதிரி இருக்கோ அது வந்து புலநடக்கத்தோடு இருக்கக்கூடிய ஜானிக்கு அது என்ன அதை அதில் நன்னாக புரிஞ்சுன்னு இருக்கான் ஜாகிருத்தி சம்யமி சர்வபூதானாம் யா நிஷா சர்வபூதான சர்வேஷம் மனுஷியானாம்னு அர்த்தம் சர்வேஷாம் மனுஷியானாம் சர்வேஷாம் ஜீவானாம் மனுஷியசரீரே வர்த்தமானானாம் ஜீவானாம் மனுஷரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு ஜீவனை வந்து பிரம்மனாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவனுக்கு இருட்டு மாதிரி இருக்கோ அதில் வந்து இந்த ஜீவன் எந்த ஜீவன் மனுஷரீரத்தில் இருக்கிற இன்னொரு ஜீவன் அவன் என்ன பண்ணுறான்னா இந்திரிய நிகிரகம் பண்ணி ஏன்னா அந்த காண்டெக்ஸ்ட்டை படிக்கணும் சிதப்பிரிக்க நஷணத்தில் அடி இந்திரிய நிகிரகத்தை ரொம்ப சொல்கிறார் தஸ்மாத்தம் இந்திரியான் இல்லை தானி சர்வாணி சம்யமே யுக்த ஆசீத மத்மரஹா இங்கே அது சம்யமிங்கிறார் கிருஷ்ணர் பகவத்கீதையோட அர்த்தம் இது தஸ்யாம் சம்யமி ஜாகிரத்தின் ஆக புலநடக்கத்தை நன்றாக உடைய ஜ்யானிக்கு அது புரியறதுன்னர் ஜாகிரத்தினா விழித்திருக்கிறான்னு அர்த்தம் எல்லாருக்கும் இருள் போன்று எது இருக்கிறதோ அதில் ஞானி விழித்திருக்கிறான்னான்னு அர்த்தம் ஞானிக்கு அது புரியறதுன்னு அர்த்தம் அவனுடைய மனசுக்கு இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு புரியாத தத்துவம் அவனுக்கு புரியறதுன்னார் ஆனால் ஜனங்கள் எதில் ரொம்ப முழிச்சிருக்கோ எது ஜனங்களுக்கு தெளிவாக புரியறதோ அர்த்த காம பராயணா தர்மம்னே வச்சுக்குவோம் கொஞ்சம் ஹை ஹை லெவலில் கொடுத்தோம் ஆனால் எஸ்யாம் பூதானி ஜாகிரத் எந்த துவைதாவஸ்தையில் அச்சரல் அங்கே அத்வைதம் அந்த வாக்கியம் இருக்குது பாஷ்யத்தில் ஆஹ் அத்வைத தத்துவம் பரமார்த்த துவம் அஜானிக்கு இருட்ட மாதிரி இருக்குது ஞானி வந்து அக் அக்ஞானிக்கு ஞானிக்கு வந்து தெளிவாக இருக்குது அதே மாதிரி ஞானி வந்து என்ன பண்ணுறா எஸ்யாம் ஜாகிரதிபூதானி சா பசிய முனே நிஷா பரமார்த்த தத்துவம் பசியதாகங்கிறார் சங்கராஜர் எனக்கு அதெல்லாம் மறக்காமல் ஞாபகம் இருக்கிறதுனால சொல்கிறேன் அதான் பரமார்த்த தத்துவத்தை தெரிந்து கொண்டிருக்கிற முனிவனுக்கு எதில் எல்லா உயிர்களும் விழித்தின்றிருக்கின்றனவோ அதை இருளாக காண்கிறான் இந்த எது இருட்டோ அதை வெளிச்சம்னு நினைக்கிறான் எது வெளிச்சமோ அது இருட்டுன்னு நினைக்கிறான் அப்படின்னு அஜானி ஜானிக்கு எது இருட்டு எது வெளிச்சம்னு தெளிவா திரு ஆகா இது இருட்டு வெளிச்சம்ங்கிற தத்துவத்தில் இதை சொல்லியிருக்காரு அங்கே ஆஹா ஆத்மா ஷர்வரி இவ ஷர்வரி ஷர்வரின்னா நிஷான் அர்த்தம் ஷர்வரிங்கிறதுக்கு இந்த வருஷமே ஷர்வ சார்வரி வருஷமா ஆமாம் இது ஷார்வரி ஷர்வரி ஏவ ஷார்வரி இருட்டு தான் ஒரே கொரோனா அவாம இது பண்ணியிருக்காங்க ஆனால் நமக்கு வெளிச்சந்தான் நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கோமே ஆன்லைனில் கிளாஸ் எல்லாம் படிச்சுட்டு அந்தந்தமாக இருக்கோமே ஷார்வரி ஆக ஷர்வரி இவ ஷர்வரி அப்புறம் ஞானினாம் புனக புனக ஞானிகளுக்கு என்னென்னா சம்சாரா ஷர்வரின் இந்த சம்சாரம் இருக்கே பணம் பதவி புகழெலாம் அழிஞ்சின்னு ஓடிக்கிட்டே இருக்கானே அது ஷர்வரி தாம் உபயேஷாம் கரோத்தி இந்த ஜீவனுக்கு இதை புரியாமல் பண்ணுறதும் இவர் தான் பகவான் தான் அதாவது திரோதானம் பண்ணுறதும் அவர் தான் அனுகிரகம் இந்த பக்குவம் புண்ணியம் பண்ணாத ஜீவனுக்கு உண்மையை தெரியாமல் பண்ணிவிடுறார் புண்ணியம் பண்ணுற ஜீவனுக்கு உண்மையை தெரியும்படி பண்ணுறார் சகாம கர்மாவை பண்ணுறவனுக்கு புரியறதில்லை நஷ்காம கர்மா பண்ணி ஞானத்துக்கு யோகியதையுடையவனுக்கு புரியுது அப்படி சொல்கிற தாமுபயம் அதாவது கர்மஃல தாத்தாங்கிறது இன்டெரக்டான அர்த்தம் ஏயா மாம் பிரபன் தாம் ததைவியம் தாம் உபயாம் தாமுபயாம்னர்த்தம் தாம் ஷர்வரீம் அப்படின்னு அர்த்தம் ஷர்வரீ ஸ்ரீலிங்க சப்தம் தாம் ஷர்வரீம் உபயேஷாம் உபயேஷாம்னா என்ன அர்த்தம் ஞானினாம் சம்சாரினான் செ ஞானிகளுக்கும் சம்சாரிகளுக்கும் அந்த அந்த ஷர்வரி இருட்டை கரோதி கரோத்தின்னா உண்டு பண்ணுறாராம் கரோத்தி இர்வரீ கரஹா நீ சரியாகிற வரைக்கும் உனக்கு இது இருட்டாக தான் இருக்கும் நீ புண்ணியம் ஜானம் தேனவைராட்சா தேரோண்ணே மோஷம் தேஹீ நேரோண்ண அதுக்குதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார் யா நஷாத்தனயமீ எம் ஜாக்கிபூத்தி எம் பூத்தி ஜாக்கி சா பசிய முனை நஷ இவா அங்கீங்க முதல்ல நிஷான்னு சொல்றது பிரம்மன் இங்க நிஷாங்கிறது சம்சார் நிஷாங்கிறது சம்சார்ன்னு நிஷா இவ நிஷா போடக்கூடாது முதல்ல தான் நிஷா இவ நிஷா ரெண்டாவது நிஷா ஏவ அங்கே இவ இங்க ஏவ அப்படி புரிஞ்சக்கூடோம் இத்தி பகவத் வச்சனாத் என்று பகவானுடைய உபதேசம் இருப்பதால் அப்படின்னு அர்த்தம் அக்ரூர்பேஷலோதா மோ வீத்த புண்ணீ அக்ரேலோம் விவத்தமோ வீத்த புணயக்கீர அக்கூர பேஷலாம் வர வித்தம வீத்தபய புணிய நாமா அக்கூர்க அர்த்தம் கிரௌரிய மனோ प्रकोपजह, संतापह, பிரோப்பஜ ஆசா அவ்சமஸா क्रौर्यमस्य, கோப்பீ अक्रूरह, கொடுமை கடுமை இல்லாதவர்னு அர்த்தம் கொடுமையும் இல்லை கடுமையும் இல்லை கடுமையும் கொடுமையும் இல்லாதவர் அக்ரூரஹா ஏன் கடுமையும் கொடுமையும் இல்லை என்ன அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் சொல்கிறோம் இல்லையா க்ரௌரியம் நாம மனோதர்மா இப்படி அழகாக சொல்கிறோம் க்ரௌரியம்ங்கிறது மனசில் இருக்கிற குரூரஸ்வபாவம் ரொம்ப கொடுமை சில பேர் ஊசியில் குத்துறது என்னெல்லாமோ கஷ்டப்படுத்துகிறான் இல்லையா இன்னொருத்தரை துன்புறுத்து எல்லாம் சொல்கிறானே ஏதோ ஒரு நாட்டில் வந்து ஒட்டகத்தோடய காட்டில் சின்ன பச்சை குழந்தையெல்லாம் கட்டி ஓட்டுறது வேடிக்கை பார்க்குறது எவ்வளவு கொடுமை இருக்கணும் மனசில் ஒரு மதமே இப்படி இருக்குது பிறரை துன்புறுத்துறது அவனுக்கு ஒரு ஆனந்தம் அவங்களுக்குள்ளே ரெண்டு குரூப்பு அது ஒரு குரூப் இன்னொரு குரூப் அடிக்கிறது ஒரு குரூப் அடி வாங்குவோம் இன்னொரு குரூப் அடிக்கும் பார்க்குறோமே உலகத்தில் இதெல்லாம் நடக்கிறது ஆக க்ரௌரியம் நாம் மனோதர்ம அது என்னதுன்னா பிரகோபஜா ஆந்தரஹா சந்தாபகா சாபி நிவேசகா இதெல்லாம் தான் பொன்மொழி மாதிரி என்ன லக்ஷணம் சொல்கிறார் வரும் க்ரௌரியம்ங்கிறது மனசில் இருக்கிற ஒரு இமோஷனல் ப்ராப்ளம் மனோதர்மம் ப்ராப்ளம் சொல்ல ஒரு தன்மை மனதின் ஒரு வகையான தன்மை மனதின் ஒரு தன்மை ஒரு ஒன் டைப் ஆஃப் இமோஷன் ஒன் டைப் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படி அது என்னது ரொம்ப பெரிய கோபத்திலேருந்து வரதான் பிரகோபஜா பிரகோபஜஹான பிரக்கரஷேன ஓவர் ஓவரளவுக்கு மீறின கோபம் இருக்குது தாங்க முடியாத கோம் பிரகோபஜா ஆந்தரஹா சந்தாபகா உள்ளுக்குள்ளே இருக்கிற என்னது என்ன இன்னர் லீஷர்லினஸ் இல்லையா இன்னர் லீஷர்லினஸ்னால் லீ அது சொல்லுவார் இன்னர் லீஷனஸ் பாசிட்டிவ் அது ஆமாம் அது காப்போசிட்டாக போடணும் அது சைக் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு தோஷம் அது சந்தாப்பக உள்ளே அது எரிஞ்சுட்டே இருக்குது எரிச்சலாகவே இருக்கு எப்படியாவது அவனை நாசம் பண்ணிடணும் எப்படியாவது ப்ரைம் மினிஸ்டரை ஒரு வழி பண்ணிடும் நினைக்கிறான் இல்லையா எல்லோரும் போச்சு பிஸ்னஸ் போச்சு எல்லாம் போச்சு டீன டிமானிசேஷன் டிமானிட்டைசேஷன் பண்ணிவிட்டார் அதை பண்ணிவிட்டார் இதை பண்ணிவிட்டார் நிறைய பேரோட தொழிலே போச்சு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னெல்லாமோ பண்ணிகிட்ருந்தான் ஸ்கூலெல்லாம் ஹிந்தியை கொண்டு வந்தால் இதாகிடும் அதை கொண்டு வந்தால் இதாகிடும் எவ்வளோ கோபம் வருது விடிஞ்செழுந்தால் முழுக்க முழுக்க போடுறானே அந்த மீம்ஸு இந்த மீம்ஸுங்கிறானே எல்லாம் கோபம் தாங்க முடியல பொய்யெல்லாம் சொல்கிறான் தப்பு இருக்கலாம் ஆனால் தப்பு பெருசாக நல்ல எண்ணத்தோடு தானே பண்ணப்படுறதுன்னு நல்ல எண்ணமாக இவன் பரமசாஸ்வதம் நினைச்சிருக்கான் இவன் தான் இந்த இந்த இந்த சேர்ந்தவன் சம்சாரி நாம் ஷர்வரி இவனுக்கு வாழ்க்கை பரமசாஸ்வதம் நினச்சிட்டு இருக்கான் அப்போ வந்து மேலே இருக்கிற ராஜா வந்து என்ன நினைக்கணும்னா அவர் ஒன்றும் இப்போ என்னது வள்ளுவர் சொன்ன மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டிய குணம் இது அரசியலில் இருக்குது இந்த குரலேர் அவ்வளோ முக்கியம் எல்லா அரசியல்வாதியும் தமிழ்நாட்டில் ஒருபடியாக படிக்கணும் இது இன்னும் பதினஞ்சு ஜெனரேஷனுக்கு அப்புறம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி இப்போ பிளான் பண்ணணும் பதினஞ்சு தலைமுறை இருபது தலைமுறை அவங்க வாழ்க்கையை நினச்சி இன்றைக்கி திட்டமிடணும் அதைத்தான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளருங்கிறார் அது இப்போ நீ நினச்சா இப்போவே நடக்காது இப்போ நீ ஒரு திட்டம் கொண்டுந்தான அது இப்போவே நடக்காது அது நடக்கிறதுக்கு எப்போ ஆகும் ஒருத்தர் சொன்னார் இந்தியாவில் டெமோக்ரஸி கொண்டு வர்ற போது எல்லாருக்கும் ஓட்டு படித்தவன் படிக்க அதனால தானே இப்போ ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறான் முதல்ல வெள்ளக்கார காலத்தில் ஜமீன்தார்கள் மாத்திரம் ஓட்டு போடலாம் அப்புறம் ஒரு குறிப்பிட்டவங்க தான் ஓட்டு போடலான்னு வச்சுருந்தான் எல்லாேருக்கும் ஓட்டு கிடையாது வெள்ளக்காரம்பேரி இல்லாம் இந்த ஜமீன் யாரெல்லாம் பணக்காரங்களோ அவங்க தான் ஓட்டு போட முடியும் இது டெமோக்ரஸியில் வந்து யார் வேணாலும் ஓட்டு போடலான்னு சொன்ன உடனே தான் இந்த குழப்பம் அதுக்கு ஒருத்தர் சொன்னார் ஒரு பெரியவர் சொன்னார் இந்தியாவில் ஜனங்கள் டெமோக்ரஸிய ஜனநாயகத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன் இரநூறு வருஷம் ஆகுனர் எப்போ பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுத்ததுக்கு பிறகு டெமோக்ரஸியே பண்ணணுமா என்னங்கிற நிறைய விஷயங்கள்லாம் டிஸ்கஷன் நடந்தபோது அதில் ஒருத்தர் சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு குறைந்தது இருநூறு வருஷம் ஆகும் அப்படி என்றால் நாம் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ இங்கே இருக்கிற குப்பன் சுப்பனுக்கெல்லாம் கிராமத்தில் ஜனநாயகம்னால் என்னென்னு தெரியுமா ஆட்டோக்ரஸினால் என்னென்னு தெரியுமா முடியாட்சின்னா என்ன குடியாட்சின்னா என்னென்னு தெரியுமா அந்தளவுக்கு எஜுகேஷன் அவர்களுக்கு போயிருக்கா எஜுகேஷனை கொடுத்துருவான் நான் கொடுத்தா இவங்க வண்டி ஓடுமா என் கட்சி என் குடும்பம் என்னோட ஃபேமிலி தான் நல்லா இருக்கணும்னு நினச்சா எப்படி இது என்ன தர்மம் இது நம்ம சாஸ்திரங்களுக்கு முரணானது மகா தோஷம் தோஷம் இது ஆஹா இந்த இது என்னென்னா சாபினிவேஷாங்கிறார் ரொம்ப பிடிவாதமாக இந்த க்ரௌரியங்கிறதுக்கு லேஸில் போகாதுங்கிறார் மனோ க க்ரௌரியம் நாம மனோதர்ம பிரகோபஜா ஆந்தர சந்தாபகா யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அபினிவேஷம்னா என்ன தெரியுமா அவ்வளவு ஆழமாக இருக்கும் ஹிட்லர் மாதிரி ஆ ஹிட்லர் தான் இந்த குரூரஸ்வாவம் எக்ஸாம்பிள் யாருன்னா ஹிட்லர் தாராளமாக சொல்லு அவ்வளோ மோசமாக இருக்கும் இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே நக்ஸலைட்ஸு கொடூரமாக கொலை பண்ணுறான் இது பண்ணுறான் அவன் இது பார்த்தா பா நம்ம பார்க்குறான் சில வீடியோஸ்ல எல்லாம் பார்க்குறோம் அவன் செத்து போயிட்டான் செத்து போனவனே சுற்றுண்டே இருக்கான் ரொம்ப நேரம் சுட்றான் அப்போ அவனுக்கு எவ்வளோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் ஆல்ரெடி அவன் கீழ விழுந்தாச்சு சுட்டாச்சு விழுந்தாச்சு விழுந்தவனையே திரும்ப திரும்ப இந்த பக்கம் அந்த பக்கம் சுட்டுட்டே இருக்கும் இதுதான் பிரமாணம் கிரௌரியம் நாம் மனோதர்ம பிரகோபதா அந்தராக சந்தாபகா சாபினிவேஷ அபினிவேஷம்னா அதை யாராலையும் ரிமூவ் பண்ண முடியாது எந்த சைக்காலஜிஸ்ட்டும் எந்த சைக்கியாட்ரிஸ்ட்டும் அவனுக்கு எந்த மருந்தும் கொடுத்து நீக்க முடியாது அவன் கோஆபரேட் பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே அது அப்படி அவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கும் அந்த நேரம் அவன் வர்றான்னு சொன்னால் நம்ம தான் ஒதுங்கி போகணும் துஷ்டனை கண்டா தூர விலகுன்னா இல்லை அவன் என்ன பண்ணிடுவான் பார்க்கலான்னா பார்த்துக்கோ இது மற்றவனை பார்க்கறதுக்கு இல்லை நமக்கு வரக்கூடாது பகவான் அக்ரூரனாக இருக்காருங்கிறார் பார்க்கலாம் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷு பிரபவிஷு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தம நமோஸ்வனன்ய சகசிரமூர்த்தே சகசிரபாட்சிருபாஹ சூா சகோட்டிணே நமவிந்தனீர் சாராஜி